வணக்கம் நச்சினியின் நித்தம் ஒருமுத்து என்று திரு அவர்கள் எழுதியுள்ள சிகரத்தை அடைவதற்கு சுலபமான வழி கிடையாது என்ற கற்றையில் இருந்து சில பகுதிகள் பிளஸ் டூ முடிச்ச உடனே உங்க கடை நிறைவேற்ற செல்வம் காலேஜ் ஆப் டெக்னாலஜி சேருங்க பிஇ சிவில் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இசிஇ ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பி டெக் பயோடெக்னாலஜி எம்பிஎ எம் சிஏ எல்லா இருக்கு ஹண்ட்ரட் கூகுள் கிளாஸ் ரூம் லைப்ரரி ஸ்போர்ட்ஸ் ரிசர்ச்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் பெசிலிட்டியும் இருக்கு செல்வம் டூ வாகனம் ஓட்டுவது என்று தேர்ந்தெடுத்து விட்டால் போக்குவரத்து நெரிசலை ஏற்றுக் கொண்டிருந்தால் வருமானம் என்றால் வருமான வரியும் வாழ்க்கையில் நீங்கள் எதை தேர்ந்தெடுத்தாலும் அதோடு கொட்டி பிறந்த நன்மைகளோடும் தீமைகளோடும் தான் அது வரும் முற்கற்ற ரோஜாவை தேடுவது எவ்வளவு மடத்தனம் நாணயத்தின் ஒரு பக்கத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் அதன் மறுபக்கத்தையும் சேர்த்துதான் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள் பெரிதாகும் போது பிரச்சனைகளும் பெரிதாகும் நீங்கள் நடக்க விரும்பும் போது ஒரு சில பிரச்சனைகள் மட்டுமே இருக்கும் ஒரு பெரிய ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்ள நீங்கள் விரும்பினால் அதிகமான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்பது வெளிப்படை வெறுமெனே வாழ்க்கையை ஓட்டினால் மட்டும் போதும் என்று நீங்கள் நினைத்தால் குறைவுதான் உங்களது முழு திறமையும் வெளிப்படும் விதத்தில் வாழ நினைத்தால் நீங்கள் பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் ஒரு குச்சியின் ஒரு முனையை பிடித்து நீங்கள் தூக்கும்போது மறுமுனையை நீங்கள் ஏற்கனவே தூக்கிவிட்டீர்கள் செதுக்கப்பட்ட நீங்கள் தயாராக செதுக்கப்பட நீங்கள் தயாராக இருந்தால்தான் துதிக்கப்படும் ஒரு சிலையின் நிலையை அடையும் தகுதியை உங்களால் பெற முடியும் சிகரத்தை அடைவதற்கு சுலபமான வழி ஏதும் கிடையாது அடைந்தவர்கள் அதை சுலபமாக சென்றடையவில்லை என்ன வரலாற்றை படிப்பவனுக்கும் வரலாற்றை படைப்பவனுக்கும் வித்தியாசம் இருக்கத்தானே வேண்டும் பைபிள் வாசிப்பு குழு ஒன்றில் இப்படி ஒரு வாசகத்தை படித்தனர் வெள்ளியை சுத்தப்படுத்தும் மாசு அகற்றும் நபர் போல அவர் உட்கார்ந்திருப்பார் கடவுளின் குணம் மற்றும் இயல்பு குறித்து இங்கு கூற முற்படுவது அந்த வாரம் அக்குழுவில் இருந்த ஒரு பெண்மணி வெல்லி உலோக கொள்ளன் ஒருவன் வேலை செய்வதை பார்க்கச் சென்றார் அவன் வேலை செய்வதை அவள் பார்த்துக் கொண்டிருக்கும் போது கொல்லன் ஒரு துன்பு வெள்ளியை எடுத்து தீயில் வைத்து அது சூடாவதற்காக காத்திருந்தார் வெள்ளியை தீயின் நடுவில் வைக்க வேண்டும் ஏனெனில் அங்குதான் சூடு அதிகமாக இருக்கும் அது அனைத்து மாசுகளையும் எரித்துவிடும் என்று உலகின் முன்னாலேயே உட்கார்ந்து இருக்க வேண்டும் என்று கூறப்படுவது உண்மையா என்று அவள் கேட்டார் அதை உறுதி செய்த கொல்லன் முழு அங்கு உட்கார்ந்திருக்க வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் வெள்ளியிலிருந்து கண்களை அகற்றவும் கூடாது என்றும் தெரிவித்தார் அதிகப்படியாக ஒரே ஒரு கணம் வெள்ளியை எருப்பில் விட்டுவிட்டால் அது உருகி ஓடிவிடும் உடனே அப்பெண் இவ்வாறு கேட்டால் வெள்ளி முழுவதும் மாசுகள் அகற்றப்பட்டு விட்டது என்பது உனக்கு எப்படி தெரியும் அவன் அதற்கு புன்னகைத்துக்கொண்டே இவ்வாறு பதிலளித்தான் ஓ அது சுலபம் என் உருவத்தை நான் அதில் பார்க்கும் போது என்றான் வாழ்க்கை பிரச்சினைகள் உங்களை அதிகமாக தாக்குவதாக நீங்கள் உணர்ந்தால்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 ஜலிக்கும் வெள்ளியாக உங்களை மாற்றிக்கொண்டிருக்கும் ஓர் உலை நன்றி வணக்கம்